நற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமேலும் கல்லீரலை பலப்படுத்த எளிய மறந்து ஆவாரம் பூவுடன் சீரகம் சேர்த்து தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து தீநீராக்கி பணங்கற்கண்டு சேர்த்து பருகி வந்தால் கல்லீரல் பலப்படும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்